ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா நமஸ்ரீக்கரமாத்மே நம அயவிப்போக அஜுன உச்ச மதனுகிரம உஹியமத்மீதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால பத்து அத்தியாயம் வரைக்கும் உள்ள ஸ்லோகங்களுக்கு ஓரளவுக்கு நாம் அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இப்போ பதினோராவது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறோம் இந்த அத்தியாயத்துக்கு விஸ்வரூப தரிசன யோகம் அப்படின்னு பேரு யோகம்னா தலைப்பு பொருள் சங்கதி விஷயம் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆக விஸ்வரூப தரிசனம் தான் இந்த அத்தியாயத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் இந்த அத்தியாயத்தில் விசேஷமாக பகவான் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளப் போகிறார் இந்த அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் ஐம்பத்தி ஐந்து இது ரொம்ப கம்பீரமான ஒரு அத்தியாயம் ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் கொண்டு மனப்பாடம் செய்து விஸ்வரூப தரிசனத்தை நாம் அகக்கண்ணாலேயே பார்க்க முடியும் விஸ்வரூப தரிசனம்னா என்னங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா விருப்பு வெறுப்பு இல்லாத ஜெகத் தரிசனம் நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் உலகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்க கற்றுக்கிறது இந்த பிரபஞ்சத்தை ஏற்றுக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது இதை வந்து குறை சொல்லவும் வேண்டாம் ரொம்ப புகழவும் வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த படைப்பை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு பேர் தான் தரிசனம் பிறகு இதை இன்னும் விரிவாக இந்த அத்தியாயத்தில் விளக்கி சொல்லுகிறேன் அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறான் பகவானிடத்தில் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறான் இந்த முதல் ஸ்லோகத்தில் மதனு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக தொயா தொயான்னா உன்னால் அத்தியாத்ம சம்தம் அத்தியாத்ம விஷயம் என்று குறிப்பிடப்படுகிற உபதேசம் செய்தாயின் அர்த்தம் துவயா உக்தம் உன்னால் உபதேசிக்கப்பட்டது என்ன உபதேசிக்கப்பட்டது அத்தியாத்ம என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பகவான் இதுவரைக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அந்த அத்தியாத்ம சம்கிதம்னா குறிக்கப்படுகிறனு அர்த்தம் அத்தியாத்மான்னு சொன்னால் ஆத்மாவை சார்ந்த அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவை சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக விஷயங்கள்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ரெண்டு அடைமொழி கொடுக்குறார் பகவான் குஹ்யம் பரமம் பரமம்னா மேலானது உயர்ந்தது மற்ற ஞானமெல்லாம் மறுபடியும் நமக்கு துன்பத்தை கூடியது ஆனால் இந்த ஜானம் துன்பத்திலிருந்து நம்மை கூடியது பரமம் அத்தியாத்ம சீதம் குஹ்யம் குஹ்யம்னு சொன்னால் மிகவும் புனிதமாக பாதுகாக்கப்படுகின்ற குஹ்யம் பரமம் அத்தியாத்ம ஜானம்னு அர்த்தம் தெய்வீகமாக புனிதமாக புனிதத்தன்மையோடு பாதுகாத்து உபதேசிக்கப்படுகின்ற ஆத்மஜானம் மேலானது அது உன்னால் உபதேசிக்கப்பட்டது தொயா உக்தம் எது தொயா உக்தம் யாதொரு மேலான புனிதமாக பாதுகாக்கப்படுகிற ஆத்மஜானமானது என்னுடைய அனுகிரகத்திற்காக எனக்கு அருள் புரிவதற்காக உன்னால் உபதேசிக்கப்பட்டதோ தேன வச்சா அந்த உபதேசத்தினால் வச்சகன்னா உபதேசத்தினால் வாக்கியத்தினால் சொல்லால் ஐயம் மோகா விகதஹா அயம் மம மோகா ஐயம்னா இந்த மம அப்படின்னா என்னுடைய மோகம் மோகம்னா அவிவேகம் அதாவது வாழ்க்கையில் எது சரி தப்பு எது உண்மை பொய் அப்படிங்கிற விவேக்கம் இல்லாமல் இருக்கிற தன்மைக்கு தான் மோகம்னு பேர் ஆகா இந்த மயக்கத்தை அது அனுபவிக்கிறோம் எனக்கு சரியாக புரியலையே இந்த வாழ்க்கை ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் மோகம் அது நம்மால் அனுபவிக்கப்படுகிறது ஆக அயம் மோகா மம மோகா என்னுடைய இந்த மோகமானது உன்னுடைய உபதேசத்தினால் விகதா விகதான்னா நீங்கிவிட்டது அப்படின்னு பகவானிடத்தில் உன்னுடைய உபதேசத்தினால் எனக்கு இருக்கிற மோகமானது நீங்கிவிட்டது அந்த உபதேச விஷயத்தையும் சொல்லுகிறான் அந்த உபதேச விஷயத்தினுடைய மகிமையை சொல்லுகிறான் அது தகுதியுடையவனுக்குத்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை சொல்லுகிறான் அது பகவான் ஜெகத்குருவான ஸ்ரீகிருஷ்ணனாலேயே உபதேசிக்கப்பட்ட பெருமையுடையது என்று சொல்லுகிறான் அதனுடைய பயனையும் சொல்லுகிறான் ஆக இந்த அத்தியாயத்தில் விஷயம் என்ன அதிகாரி யாரு அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை பற்றி தெளிவாகவே இந்த முதல் ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது மேலும் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அர்ஜுன உவாச்ச மதனு உஹயமத்மீதம் எத்வயோக்தம் வச்சேன மோஹோயம் மம